வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே சொந்தங்களை அமுதம் வாருங்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்காக உங்கள் பல உதாரணங்களை சொல்லிட்டு இருக்கு நான் இன்றைக்கு அங்கின் அந்த நிலையிலிருந்து மாறுபட்டுத்தான் வருகிறோம் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது ஆனால் நாம் படுத்ததில் மிகவும் பிடித்த ஒரு செய்தியை இன்று விரும்புகிறேன் பெருந்தொன்று எழுதுகிறார் அமைச்சரவையை கூட்டி இந்த அவளை பெருமாட்டி தமிழுக்கு பெருந்தொன்று ஆற்றி வருகிறார் இவருக்கு ஏதாவது ஒரு மிகச்சிறந்த பரிசு அளிக்கணும்னு கேட்கிறாங்க எல்லாரும் ஆயிரம் பொன் கொடுத்துடலாம் சிலர் வந்து ஒரு குறுநில அரசாக்கிரலாம் சிலர் அமைச்சராக்கிடலாம் எல்லாம் சொல்றாங்க இல்ல இல்ல இதுவெல்லாம் அவருடைய தகுதிக்கு போதாது அப்படின்னுட்டு அவரே சொல்ற இந்த மலையினுடைய உச்சியில ஒரு நெல்லிக்கணி இருக்கிறது அந்த நெல்லிக்கனியை சாகாவரம் பெறுவார்கள் அவை பெருமாட்டிக்கு அதனை தந்தால்தான் அவர் சாகாவரம் பெற்று தமிழுக்கு நீண்ட தொண்டாற்ற முடியும்னு சொல்ற இப்ப தன்னுடைய தளபதியை அழைத்து மலைக்கு சொல்கிறார் இளையரசே அங்கே காட்டு விலங்குகள் எல்லாம் அமைச்சர்களை கூப்பிட்டு சொல்கிறார் உடனே பார்த்து அரசன் தானே செல்கிறான் அந்த மலையினுடைய உச்சிக்கு உச்சிக்கு சென்று அந்த நெல்லிக்கணியை எடுத்து வந்து அவை பெருமாட்டிக்கு தருகிறான் அவை பெருமாட்டியே நீங்கள் இந்த கனியை உண்டு சாகா வரம் பெற்று தமிழுக்கு நீண்ட நடுநாள் தொண்டாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றியை உண்டால் அப்படின்னு அதியமானுக்கு தெரியும் அந்த நெல்லிக்கணியை தானே கொண்டிருக்கலாம் ஒன்றிருந்தால் அவை பெற போல இன்னும் பலரை கூட உருவாக்கி முடியும் ஆனால் அதியமான் அவ்வாறு கருதவில்லை தான் உண்மையை அவைக்கு எ உணவாக இருந்தாலும் அவர் வீட்டிலே இருக்கும் பொழுது அவரை விட்டுட்டு நாம போய் சாப்பிடக்கூடிய நல்லதும் அல்ல அதுவும் வல்லவர் சொல்லும் பொழுது மிக அழுத்தமா சொல்றார் விருந்தினர் வீட்டிலே காத்திருக்கும் பொழுது அல்லது வெளியில வீட்டிற்கு வெளியிலே இருக்கும் பொழுது சாகா மருந்தாக இருந்தாலும் கூட பார்த்துக்கோங்க சாகா மருந்தாக இருந்தாலும் கூட நாம் தனித்து உண்ணக்கூடாது அது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறேன் ஆக சகா மருந்தாயினும் விருந்தினருக்கும் பகிர்ந்துள்ள கூடிய நட்பண்பை கொண்ட தமிழ்குடியில் பெருந்தமைக்கு நாம் எவ்வளவு மகிழ வேண்டும் திருக்குறள் அறத்துப்பான் அதிகாரம் ஒன்பது பெருந்தோம்பை குரல் எண் எண்பத்தி விருந்து புரத்த தானுண்டல் சாகா மருந்தினும் வேண்டற் பாற்றென்று மீண்டும் குரல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாகா மருந்தினும் வேண்டற் பாற்றென்று இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி